சிவமயம் திருச்சிற்றம்பலம் சந்தான குரவர் தோத்திரம் அகச்சந்தான குரவர் ஆருட்குழக இல்லை முழு காவல் நந்தி பேரான் அடிகள் போற்றி திருச்சி பெருமன கமல சனத்குமர முனிவனே தேருத்தாள் போற்றி மல தகல் சயஞான தரிசனி சரண இணைகள் போற்றி மருட்சியரு பரஞ்சோதி அருட்சில குரு பரன் கால் மலர்கள் போற்றி புறச்சந்தான குரவர் ஈராண்டில் சிவஞானம் பெ மெயி கண்டார் இணைத்தாள் போற்றி நாராண்ட பல்லடியார் கருள் புரிந்த அருள் நந்தினற்றாள் போற்றி நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்த இழற்றாள் போற்றி சீராண்டை நகருமாபதியார் செம்பது மத்திர தாழ் போற்றி அருணந்தி சிவாச்சாரியார் முப்பொருளின் ஈரியல்பம் ஓரியல் பானு பலாது முறை வெவ்வேறாய் செ சிவாக மங்களின் தன் பொருள் ஒருமை பெற உணர்த்து திற முன்னூலை ஒப்ப விரியா பதனால் சித்தியனும் வழி நூலாய் ஒளிர்பிற்காலத்து இவ்வியோர் தேலி தூய மொழிந்த அருள் நந்தி சிவன் இணைத்தாள் போற்றீ மறைஞான சம்பந்த சிவ திருவருளம் சாம மறை திகழ் பராஜரன் மரபோன் வீர சுணர்பான் மறை உணர்வு விரிந்துளிர புணர்த்துவோன் மருதமுடு கடந்த யாழ் மறைஞான சம்பந்த மரு மலர்த்தள்ூறி பர சிடுவ உமாபதி சிவ அடியத்தில் அந்நல்லருளும் திருமுகத்தின் படியே பெற்றான் சாம்பார்க்கு பரமுக்திய பொழுதே உடலும் கரைவூற்றடைந்திடுவான் உயர்த்தி கையினை அருளோக்கால் கடிதீர்ப்புரி கோற்றங்குடியார் கமலமலரின் கழல் போற்றி